ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கிற தலைப்புலே அமாசோமவாரவிரம் முக்கியத்துவத்தை சொல்லக்கூடியதான சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் பீஷ்மாச்சாரியாள் யுதிஷ்டிரருக்கு இந்த விரதத்தை காண்பிச்சு உத்தராம் காரயப்பிராஜ கர்போோோஜீவித மாப்ஷதி பவிஷ்யதி குணேஷ்புத்திரஸ்லோகேஷு விஸ்ருதா நீ இந்த விரதத்தை செய்கிறது மாத்திரமில்லாமல் உத்தரவையும் இந்த விரதத்தை செய்ய சொல்லு அப்படி உத்தரா தம்பதிகளாக சேர்ந்து இந்த விரதத்தை செய்தால் நல்ல சந்ததிகள் பிறக்கும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் உனக்கு பேரன் பேத்திகள் வந்துவிட்டால் அந்த குழந்தைகளுடைய முகத்தை பார்த்தாலே உனக்கு துக்கம் விலகும் மன அமைதி கிடைக்கும் ரொம்ப உத்தமமான விரதம் இந்த விரதம் எப்படி ஆவிர்வவிச்சதுங்கிறத நான் ஒரு சரித்திரம் சொல்கிறேன் அஸ்தியா சர்வவிக்கியா காஞ்சி சம்ஜா மகாபுரி ஒரு நகரம் ஒன்று இருந்தது அதற்கு காஞ்சின்னு பேர் காஞ்சிபுரம்னு காஞ்சி சம்ஜா மகாபுரி காஞ்சிபுரின்னு ஒரு நகரம் ரொம்ப உத்தமமான நகரம் அந்த நகரத்தில் சாதுக்கள் நிறையா நிறைஞ்சு இருக்கா பிரம்மக்ஷத்ரிய விட்சூத்ரேகி ஸ்வஸ்வகர்ம ரத்தீர்விரதா அந்த நகரத்திலே என்ன விசேஷம் தெரியுமா அத்தனை பிராமணர்கள் கஷத்ரியர்கள் வைசியர்கள் சூதரர்கள்னு அத்தனை ஜாத்திக்கக்காரர்களும் அந்த நகரத்தில் வாழறா அவரவர்கள் அவரவர்களுடைய கடமைகளை செய்துன்னு வரா ரூபச்சாதுர்ய யுக்தாபிஹி வேஷியாபி ஒரு குழந்தைகளாவது அந்த நகரத்தில் கல்யாணமாகாமல் இல்லை படிப்பு வராமல் இல்லை அத்தனை பேருக்கும் காலத்தில் நல்ல படிப்பு கல்யாணங்கள் ஆச்சு சுமங்கலிகள் நிறைஞ்ச நகரமாக அந்த நகரமானது இருந்தது தத்த ராஜா ரத்னசேனா பபூபாமித விக்கிரமா அந்த நகரம் அப்படி ஒரு செழிப்போடு இருந்ததற்கு காரணம் அந்த தேசத்து ராஜா அந்த ராஜாவுக்கு ரத்னசேனன்னு பெயர் ரொம்ப தர்மாத்மா தஸ்மின் வசதி பூபாலே ஜனானந்தகரே சுபே தஸ்யராஜ்யே வசதிப்ரஹா தேவஸ்வாமி இது விஸ்ருதா அப்படி அந்த ராஜா தர்மமான வழியில் அந்த ராஜ்யத்தையும் நடந்து நடத்தினு வந்ததுனால அந்த நகரத்தில் அத்தனை பேரும் அத்தனை விதமான ஆனந்தத்தையும் அடைஞ்சார் அந்த நகரத்தில் ஒரு விப்ரர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு தேவஸ்வாமின்னு பெயர் தஸ்யஸ்திரீ ரூபசம்பன்னா நாம்னா தனவதி சுபா அவருடைய மனைவி பெயர் தனவத்தின்னு பெயர் யதார்த்த நாமதேயாசா லக்ஷ்மி ரிவ சவிக்கிரகா அந்த அம்மாவுக்கு தனவத்தின்னு பெயர் அந்த பெயருக்கு தகுந்தார் போல பணக்கார குழந்த பணக்காரத்துலேருந்து கல்யாணம் பண்ணினு வந்திருக்கா அந்த அம்மா ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது நிம்மதியும் அதற்கு தகுந்தா போல் இருக்குது தஸ்யாம்சனஜாமாசா சப்த புத்திரான்னு குணாந்விதான்னு ஏகாம் துகிதரம் ரம்யாம் நாம்னா குணவத்தியன்றப்பா அந்த விப்ரருக்கு தேவஸ்வாமி தனவதி அந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் ஏழு புத்திரர்கள் எட்டாவதாக ஒரு பொண்ணு அப்படி எட்டு குழந்தைகள் அந்த பொண்ணுக்கு குணவதினு பெயர் வச்சா கிருத்ததாராச்சதே புத்திராக விஹரந்தி யதா சுகம் அப்படி குழந்தைகள் வளர்ந்து வரா காலத்தில் கல்யாணம் வயசு வந்ததும் ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் கிடகிடுன்னு கல்யாணம் ஆயிட்டுது கன்னியாகுமரிக்கா சாசீத் அனுரூபப் பிரியார்த்தினி கடைசியாக பொண்ணு அந்த பொண்ணுக்கும் வரண் பார்த்துன்னு இருக்கா நல்ல வரணாக கிடைச்சால் கல்யாணம் பண்ணிடணும்னு அப்படி வரண் பார்த்துட்டுருக்கிற சமயம் அத்தராந்தரே திஜ் கஷ்டத்து பிக்ஷார்த்தம் சமுபாகதா தீபியமான ஸ்வத்தேஜோபிஹி மூர்த்திமானிவ பாவகா அப்போது அவர்களுக்கு ஒரு விஷயம் காதில் விழுந்தது ஒரு தபஸ்வி ஒருத்தர் நம்ம ஊருக்கு வந்திருக்கார் ரொம்ப மந்திர சித்திகளை அடைஞ்சவர் அப்படி ஒரு மகான் நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னு காதில் விழுந்தது ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கார் அக்னி மாதிரி அவர் பிரகாசிக்கிறார் அப்படி ஒரு தபஸ்வி வந்திருக்காருன்னு அவர்கள் காதிலே விழுந்தது துவாரதேசமுபாகத்யா பிரஜுஜோஜாசிஷம் ததா தேவஸ்வாமிஸ்நுஷா சப்தசமுத்தாயசசசசிரமம் அப்படி காதில் விழுந்து அந்த அம்மாள் தனவதி தன்னுடைய நாட்டுப் பொண்கள் பொண்ணு எல்லாரையும் அனுப்பி பழங்களை வாங்கி வச்சு நமஸ்காரம் பண்ண சொல்லி அனுப்பினாள் அந்த ஏழு நாட்டுப் இந்த கல்யாணமாக வேண்டிய பொண்ணும் அத்தனை பேருமா போய் அவருக்கு பார்த்து நமஸ்காரம் பண்ணினான் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறார் அந்த தபஸ்வி அப்படி இந்த அம்மாவளுடைய நாட்டு பொண்ணுகளெலாம் நமஸ்காரம் பண்ணுற பொழுது அப்படி நீ தீர்க குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த கடைசியாக கல்யாணமாக வேண்டிய பொண்ணும் நமஸ்காரம் பண்ணுற அவைதவியாசிஷம் பிராதாது தாபிய சௌபாகிய சம்பதா அந்த பொண்ணு நமஸ்காரம் பண்ண உடனே உனக்கு அவைதவியம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுற அவைதவியம்னா உனக்கு விதவைத்தன்மை போகணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண அவைதவியம் உனக்கு கிடைக்கணுமா நீ பர்த்தாவோடு சௌக்கியமாக இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணினார் பண்ணி அத்தனை பேருக்கும் அக்ஷத பிரசாதங்கள் கொடுத்தார் சந்தோஷமாக அத்தனை பேரும் வாங்கிட்டு ஆற்றுக்கு வந்து சேர்ந்த அப்போது அந்த தனவதி மாமியார் நாட்டுப்புணுகளை விசாரிச்சா நமஸ்காரம் மன்னேழா என்ன ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படின்னு விசாரிச்சா அப்படியே விசாரிச்சுன்னு வர்றபொழுது தத்தோ குணவதி மாத்திரா பிரித்த சகபிக்ஷையாஜிஷாம்பிரதௌ்வாதந்தனம் ஆசிஷஞ்சத விஹா சுபே தர்மவீபவா சாவை லக்ஷன்யம் குணவதி சுருத்வாகத்யாஜௌகம் நான் போய் நமஸ்காரம் பண்ணினேன் நீங்கள் கொடுத்த பழங்களை அவருக்கு பிக்ஷாக கொடுத்து நமஸ்காரம் பண்ணினேன் அவரும் ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படின்னு சொன்னான் என்ன ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படின்னு கேட்டாள் அப்போது மாத்திரே நிவேதையாமாச ஆசிஷம் தேன யோஜிதாம் உனக்கு அவைதவியம் கிடைக்கணும் நீ பர்த்தாவோடு சேர்ந்து சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணினார்னு இந்த பொண்ணு சொன்னான் ஓ உனக்கு அப்படி ஆசீர்வாதம் பண்ணினாரான்னு அந்த அம்மா ஸ்ருத்வா தனவதி புத்திரீம் கரே அப்படி கேட்டு கேட்ட உடனே அந்த அம்மாளுக்கு மனசு வருத்தப்பட ஆரம்பிச்சுடுச்சு ஏன் இப்படி ஆசீர்வாதம் பண்ணினார் அந்த அம்மாவுக்கு ஒரு யோஜனை ஏன் உனக்கு மாத்திரம் அப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் வா நீ திரும்ப வா நாமளும் போய் நமஸ்காரம் பண்ணுவோம் அதற்கு காரணம் தெரிஞ்சுக்கணும்னு அந்த அம்மா அந்த பொண்ணை அழிச்சுண்டு போகிறா அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு மேற்கொண்டும் அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்